வணக்கம் செப்டம்பர் 21 ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவிப்பு வியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் உள்ள ஜெய்ப்பூர் கோட்டையை மதில் சுவர்கள் நிறைந்த நகரம் என்றும் அனைத்துலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்றதாக அறிவிக்கப்பட உள்ளது இரண்டு குவாண்டம் கொள்கையை பற்றி ஆய்வை உலகில் அதிவேகமாக சுழலும் கருவியை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மூன்று கைவினை தொழில்கள் திறனில் சிறப்பு தகுதியை பெறுவதற்காக காந்தி மண்டேலா மையம் அமைவதற்கான ஒப்பந்தத்தினை இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகள் மேற்கொண்டுள்ளன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தபால் நெடுஞ்சாலை திட்டம் இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கிடையே அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டு சயித் சமன் திவாஸ் எங்கு அனுசரிக்கப்படுகிறது மூன்று இந்திய திட்டமான ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மனிதனை அனுப்புகிறது நான்கு மெய்ப்பொருளிகளுக்கான இருபத்தி 24வது உலக காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி